நன்றியினை நேர்கள் அனைவருக்கும் பெறன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரித்தான் இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை குருவும் குதிரைக்காரனும் அந்த ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு குரு இருந்தார் அவர் முற்றும் திறந்த முனிவர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பிராணங்களையும் கரைச்சி குடித்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்றதுக்காக அழைச்சிருந்தாங்க கூட்டத்துக்கு எப்படியும் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட அந்த குருக்கிட்ட அந்த முனிவர்கிட்ட சொல்லிட்டு வராங்க அந்த ஊர் மக்கள் கூட்டம் நடைபெறுகிறான் அன்னைக்கு நாள் வந்துச்சு குரு குருவை அழைச்சிட்டு வர்றதுக்காக ரயில் நிலையத்துக்கு போகிறாரு ஒரு குதிரைக்காரர் குருவை போய் அழைச்சிட்டு வந்துடுறாரு குருவை போய் அழைச்சிட்டு வந்திருக்கிறப்ப கூட்டம் நடைபெற இடத்திற்கு போகிறாங்க வழிநடுகளும் பயங்கர மழை நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை இதனால் கூட்டம் நடைபெற இடத்துல கூடியிருந்த எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க குரு அங்கே வந்து சேரும்போது யாருமே இல்லை அவரும் குதிரைக்காரனு மட்டும் தான் இருக்காருங்க மழையின் காரணமாக என்ன பண்ணலாம் குழமாட்டம் இருக்குது இங்கே தண்ணி வேற தேங்கி நிற்குது கூட்டத்தை வந்து இனி வந்து யாரும் கூட்டவும் முடியாது நடத்தவும் முடியாது யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குரு யோசனை பண்ணிகிட்டே இருக்காது இங்கே குதிரக்காரன் மட்டும்தான் இருக்கிறான் நம்ம ஒருத்தனுக்காக நம்ம எப்படி பிரசங்க செய்யணும் அப்படின்னு நினச்சார் அப்புறம் குதிரைக்காரனை பார்த்து என்னப்பா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் நான் ஒரு முப்பது குதிரைங்க வளர்க்குறேன் அந்த முப்பது குதிரைக்கும் புல் வைக்க போகும்போது எல்லா குதிரைகளும் வெளியில் போயிடுது அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தால் கூட அந்த ஒரு குதிரைக்கும் நான் புள்ள வச்சிட்டு தான் ஏன் திரும்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு யாரோ நம்மளை அவரை ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய குருவாக இருந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு குதிரைக்கார சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்காரருக்கு ஒரு சபாஷ் சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு தத்துவம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் அப்படி சாராமரியமா நிறைய விஷயங்களை பேசி அப்படியே பிரமாதமாக பேசி முடிச்சுட்டாரு ஒரு வழியாக பிரசங்கம்லாம் முடிஞ்சிடுது குதிரைக்காரரை பார்த்து எப்படிப்பா இருந்துச்சு என்னோட பேச்சு அப்படின்னு ரொம்ப பெருமை பொங்கு கேட்குறாரு குரு ஐயா நான் குதிரைக்கார எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒன்று நான் புள்ளு வைக்க போகிற இடத்துல ஒரு குதிரை இருக்குதுன்னா அதுக்கு மட்டும்தான் ஏன் புள்ளு வைப்பேன் முப்பது குதிரைகளுக்கான புள்ளையும் சேர்த்து கொண்டு போய் ஒரே குதிரைக்கு நான் கொட்டிட மாட்டேயான் அப்படின்னு சொன்ன உடனே குரு அப்படியே பயங்கரமாக அதிர்ந்து போயிட்டாரு ஆமாம் மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவையை புரிஞ்சுதான் நம்ம கொடுக்கணும் அதை மட்டும்தான் சொல்லணும் புரியாத விஷயங்களை மெனக்கிட்டு புரியாத ஆளுங்கக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளை நம்மளே மூட்டால் அழைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த குரு அப்போ உணர்ந்துக்கிட்டார் நம்மளும் நிறைய நேரங்களில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு நினச்ச நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்போம் மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்